இடஒதுக்கீடு சிபிஐஎம் அணுகுமுறை கே பாலகிருஷ்ணன் தமிழகத்தில் மாநில கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகளில் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு நீண்ட காலமாக அமலில் உள்ளது கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஐந்து சதவீத மக்கள் இடஒதுக்கீடு வரம்புக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளனர் ஆனால் இதர மாநிலங்களில் இத்தகைய நிலைமை இல்லை சரிபாதிக்கும் மேற்பட்ட மக்கள் சில மாநிலங்களில் இடஒதுக்கீடு சலுகை பெறும் வரம்புக்கு வெளியில் உள்ளனர் எனவே இம்மாநிலங்களில் தங்களுக்கும் இடஒதுக்கீடு சலுகை வேண்டுமென அவர்கள் கோருவது தவிர்க்க இயலாத ஒன்றாகும் தமிழகத்தில் மாநில அரசின் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இருநூற்றி ஐம்பத்தி இரண்டு சாதிகள் இடம்பெற்றுள்ளன ஆனால் மத்திய அரசு கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் தீர்மானிக்கப்பட்டுள்ள இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீட்டை பெறுவதற்கான பிற்படுத்தப்பட்டோர் சாதியில் நூற்றி சாதிகள் மட்டுமே இடம்பெற்றுள்ளன இதில் விடுபட்டுள்ள எழுபத்தி சாதிகளை சாதிகளைச் சேர்ந்த பிற்படுத்தப்பட்ட மக்கள் மத்திய அரசின் கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் இடஒதுக்கீடு பெறும் வாய்ப்பு தற்போது இல்லை பொருளாதாரத்தில் பின்தங்கிய இதர பிரிவினருக்கு பத்து இடஒதுக்கீடு சட்டம் நிறைவேற்றப்பட்டதன் மூலம் இவர்களுக்கு மத்திய அரசு கல்வி மற்றும் வேலை சலுகை பெற இப்போது வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது தனியார் மையம் அது மட்டுமின்றி அரசு நிறுவனங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் நாளுக்கு நாள் மூடப்பட்டோ தனியார் மயமாக்கப்பட்டோ வருகின்றன இருக்கும் நிறுவனங்களிலும் வேலைவாய்ப்புகள் குறைக்கப்படுகின்றன இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு டிசம்பர் கணக்கெடுப்பின்படி மோடி ஆட்சியில் ஒரே ஆண்டில் சுமார் ஒரு கோடியே பத்து லட்சம் வேலைவாய்ப்புகள் பறிக்கப்பட்டன என இந்திய பொருளாதார கண்காணிப்பு மையம் தெரிவித்தது மத்திய மாநில அரசுகளால் அமலாக்கப்படும் தனியார் மையம் தாராளமய கொள்கைகளால் இடஒதுக்கீடு நீர்த்து போகும் ஆபத்து ஏற்பட்டுள்ளது மொத்தம் வேலைவாய்ப்புகளில் தோராயமான கணக்குப்படி எண்பத்தி தனியார் நிறுவனங்களிலும் பதினைந்து மட்டுமே அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் உள்ளன நிரந்தர பணிகளை வெளி நிறுவனங்களை கொண்டு செய்விப்பதன் விளைவாக அவையும் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வருகின்றன இந்நிலையில் தனியார் துறைக்கும் இடஒதுக்கீட்டு கோட்பாட்டை விரிவுபடுத்த வேண்டுமென மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நீண்ட காலமாகவே வற்புறுத்தி வருகிறது நாடாளுமன்றத்தில் இம்மசோதா விவாதத்திற்கு வந்தபோது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைத்து பிரிவினருக்கும் தனியார் துறையில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்புக்கான இடஒதுக்கீட்டினை விரிவாக்க வேண்டுமென சட்ட திருத்தத்தை முன்மொழிந்தனர் ஆனால் மோடி அரசு அதை நிராகரித்துவிட்டது இடஒதுக்கீட்டிற்கு உண்மையான ஆபத்து தனியார் தாராளமய கொள்கைகளால் ஏற்பட்டுள்ளது இதிலிருந்து இடஒதுக்கீட்டு கோட்பாட்டை பாதுகாக்க வேண்டுமெனில் தனியார் தொழில் மற்றும் கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீட்டை விரிவுபடுத்துவதற்கான சட்ட நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றுவது அவசர அவசியமானதாகும் இதற்கு அனைத்து ஜனநாயக முற்போக்கு சக்திகளும் இணைந்து குரல் கொடுப்பது காலத்தின் தேவையாகும் நிலக்குவியல் இடஒதுக்கீடு பிரச்சினை குறித்து விவாதிக்கும் போது சாதிகள் குறித்தும் அதற்கு அடிப்படையாக உள்ள நில உடைமை குறித்தும் ஆழ்ந்து பரிசீலிக்க வேண்டும் என்பதே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிலைப்பாடாகும் நீடித்து வரும் வேலையின்மை வறுமை பசி பட்டினி போன்ற அனைத்து சமூக சீர்கேடுகளுக்கும் அடிப்படையான காரணம் விடுதலைக்கு பிறகும் பல பத்தாண்டுகளாக நீடித்து வரும் நிலக்குவியலே ஆகும் இந்த நிலக்குவியலை உடைத்து நிலமற்றோர் அனைவருக்கும் நில செய்வதன் மூலம் மட்டுமே வேலையின்மைக்கு முடிவு கட்ட முடியும் அதாவது நிலமற்ற அனைவருக்கும் நில விநியோகம் செய்து அவர்களது வருவாய்க்கு வழி செய்வதன் மூலம் இம்மக்களின் வாங்கும் சக்தியை உயர்த்த முடியும் மக்களின் வாங்கும் சக்தி உயரும்போது பொருட்கள் உற்பத்தி விற்பனை அதனால் ஏற்படும் தொழில் வளர்ச்சி ஆகியவற்றின் மூலம் சமூக முன்னேற்றத்திற்கு வழி ஏற்படும் இதையே மண்டல் கமிஷன் தீவிரமான நில சீர்திருத்தம் கிராமப்புற பொருளாதார மறுசீரமைப்பு பூதான இயக்கம் கால்நடை மற்றும் பால் வளர்ச்சி உள்ளிட்டவைற்கொள்ள வேண்டும் என்று சொன்னதோடு நில சீர்திருத்தத்தின் மூலம் இன்றைய நிலவுடைமைகளை மாற்றாமல் உண்மையான சமூக நிதி கிடைக்காது எனவும் தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தது ஆனால் இந்த மையமான பிரச்சனையை கையில் எடுக்க அன்றும் இன்றும் உள்ள ஆட்சியாளர்கள் முன்வரவில்லை என்பதே உண்மை இடதுசாரி அரசுகள் இந்த நில சீர்திருத்தத்தை அடிநாதமாக கொண்டே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டில் தொடர் இஎம்எஸ் தலைமையிலான இடதுசாரி அரசில் தொடங்கி இன்று வரை கேரளா மேற்கு வங்கம் திரிபுரா ஆகிய மூன்று மாநிலங்களிலும் ஆட்சிக்கு வந்த இடதுசாரி அரசுகள் நில சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டன இதன் மூலம் இந்தியாவில் அடையாளம் காட்டப்பட்ட உபரி நிலங்களில் கேரளாவில் எழுபதாயிரத்து ஏக்கர் ஒரு லட்சத்து மேற்கு வங்கத்தில் பத்து லட்சத்தி ஐம்பத்தி இரண்டாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஒன்பது ஏக்கர் முப்பத்தி ஓரு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்து ஆறுநூற்றி அறுபத்தி ரெண்டு பயனாளிகளுக்கும் திரிபுராவில் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஏக்கர் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி நான்கு பயனாளிகளுக்கும் விநியோகிக்கப்பட்டுள்ளது நாடு தழுவிய அளவில் உபரியாக அறிவிக்கப்பட்ட நிலங்களில் இருபத்தி நிலம் மேற்கு வங்கத்தில்தான் அறிவிக்கப்பட்டது இந்தியா முழுவதும் இவ்வாறு நிலம் பெற்ற பயனாளிகளில் ஐநூற்றி நாற்பத்தி இரண்டு சதவீதம் பேர் மேற்கு வங்கத்தில்தான் உள்ளனர் என்பதும் மேற்கு வங்க இடது முன்னணி அரசின் முனைப்பையும் செயல்பாட்டையும் எடுத்துக்காட்டுவதாக அமைகிறது தமிழ்நாட்டில் நில உச்சவரம்பு சட்டம் நிறைவேற்றப்பட்ட போது இருபது லட்சம் ஏக்கர் நிலம் உபரியாக இருக்கும் என மதிப்பிடப்பட்டது ஆனால் கடந்த அறுபது ஆண்டுகளில் விநியோகம் செய்யப்பட்ட மொத்த உபரி நிலம் ஒன்று புள்ளி தொன்னூறு லட்சம் ஏக்கர் மட்டுமே மண்டல் கமிஷன் சுட்டிக்காட்டிய உண்மையான சமூக நீதிக்கான நில விநியோகம் செய்யப்பட்ட லட்சணம் இதுவே உண்மையான சமூக நீதி இடஒதுக்கீடு பிரச்சனையில் தீவிரம் காட்டும் கட்சிகளும் இம்மக்களுக்கு நில விநியோகம் செய்ய வேண்டும் என்பதை மறந்தும் கூட வற்புறுத்துவதில்லை ஆனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கிராமப்புற நில உடைமையில் மாற்றம் ஏற்படுத்துவதன் மூலமே தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வேலை வாய்ப்பை உறுதி செய்வதன் மூலம் உண்மையான சமூக நிதி கிடைக்கும் என்பதை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது நிலப்பிரபுக்கள் மற்றும் பெரும் தொழிலதிபர்களிடம் உள்ள நிலங்களை பறிமுதல் செய்து நிலமற்றோருக்கு விநியோகம் செய்வது விவசாய புரட்சியின் அடிப்படை கடமைகளோடு தொடர்புடையதாகும் இதை சட்டம் மற்றும் நீதிமன்றங்களின் மூலம் மட்டுமே நடத்துவது சாத்தியமில்லை இத்தகைய விவசாய புரட்சியை வெற்றிகரமாக நடத்துவதன் மூலம் மட்டுமே நிலப்பிரபுக்கள் பெரும் தொழிலதிபர்கள் கந்து வட்டி கும்பல்கள் ஆகியோரின் கோரப்பிடியிலிருந்து தாழ்த்தப்பட்ட பழங்குடி பிற்படுத்தப்பட்ட உழைப்பாளி மக்களை விடுவிக்க முடியும் இவர்கள் காலம் காலமாக அனுபவித்து வரும் அனைத்து கொடுமைகளுக்கும் முடிவு கட்ட முடியும் இதை தவிர இதற்கு மாற்று வழி கிடையாது என்பதே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் திட்டவட்டமான முடிவாகும் மக்கள் ஒற்றுமை விவசாய புரட்சியை வெற்றிகரமாக நடத்தி முடிக்க வேண்டுமெனில் தாழ்த்தப்பட்ட பழங்குடி பிற்படுத்தப்பட்ட மக்களது ஒற்றுமை மட்டுமல்லாது இதர சாதிகளை சேர்ந்த உழைப்பாளி மக்களின் ஒற்றுமையும் அவசியமானதாகும் சமூகத்தில் உள்ள அனைத்து உழைப்பாளி மக்களின் போர்குணமிக்க வருக ஒற்றுமையை உருவாக்குவது என்பதே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மேற்கொண்டுள்ள நீண்ட பயணத்தின் குறிக்கோளாகும் ஆனால் உழைப்பாளி மக்களை முற்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் என பல அரசியல் கட்சிகள் தேர்தல் ஆதாயத்திற்காக பிளவுபடுத்துவது இம்மக்களின் நலன்களுக்கு விரோதமானதாகும் என்பதையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அழுத்தமாக சுட்டிக்காட்டி வந்துள்ளது ஒரு பக்கம் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மற்றும் பழங்குடி மக்களுக்கு இடஒதுக்கீடு கொள்கையினை கண்டிப்பாக அமலாக்க வேண்டும் என வலுப்படுத்தும் அதே நேரத்தில் இதர சாதிகளில் உள்ள உழைப்பாளிகள் மற்றும் ஏழை மக்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட சதவீத இடஒதுக்கீடு வழங்க வேண்டுமென நீண்ட காலமாகவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கோரி வருவது மேற்கண்ட விவசாய புரட்சியை வெற்றிகரமாக நடத்திட வேண்டுமெனில் அனைத்து உழைப்பாளி மக்களின் வர்க்க ஒற்றுமை பலப்படுத்தப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு மேற்கொள்ளப்படும் அணுகுமுறையே ஆகும்